நபி முகம்மது சொல்லுல்லாஹிஹி வசல்லம் அவர்களுடைய வம்சம் பிறப்பு வளர்ப்பு ஆகியவற்றை பற்றிய தலைப்பு தொடங்குகிறது நபி அவர்களின் வம்சமும் குடும்பமும் நபி அவர்களின் வம்சம் நபி சொல்லுல்லாஹி வசல்லம் அவர்களின் வம்சத்தொடர் மூன்று வகையாக பிரிகின்றது முதலாவது அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் வமிச இயல் வல்லுநர்களும் ஒருமித்த கருத்து கொண்டிருப்பது இது நபி சொல்லாஹி வசல்லம் அவர்களில் தொடங்கி அத்னானில் முடிகிறது ரெண்டாவது இதில் மிகுந்த கருத்து வேறுபாடுகள் உள்ளன அவற்றை ஒருங்கிணைப்பது இயலாததாகும் அது அத்னானிலிருந்து நபி இப்ராஹிம் அலி சொல்லாத் வசலாம் அவர்கள் வரையிலான வம்சத்தொடராகும்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 இது நபி இப்ராஹிம் அலே சுல்லாத்து அவர்களிலிருந்து ஆதம் அலை சுல்லாத்து வஸ்லாம் அவர்கள் வரையிலானது இதில் யூத மற்றும் கிறிஸ்தவர்களின் கருத்தையை ஏற்க வேண்டி வருகிறது அதில் பல கருத்துகள் பொய்யானவை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னும் சில கருத்துகள் குறித்து மெளனம் காப்பதே சிறந்ததாகும் நபி சொல்லாஹு அலிஹஹ் வசல்லம் அவர்களுடைய தூய வமிச வழியை பற்றி மேற்கூறப்பட்ட மூன்று பிரிவுகளையும் வரிசையாக காண்போம்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 இப்போ மாலிக் இப்ப நலுது இப்ப கினானா இப்ப குஜைமா இப்ப முத்ரைக்கா இப்ப இல்லியாஸ் இப்ப முலர் இப்னு நிஜார் இப்போ மத் இப்னு அத்னான் ஆதாரம் இப்ப ஹிஷாம் தபரி ரெண்டாவது பிரிவு இது அத்னானுக்கு மேலே உள்ளவர்கள் பற்றியது அத்னான் இப்போ உதத் இப்ப ஹமைசா இப்ப சலாமான் இப்னு அவுஸ் இப்னு பவுஜ் இப்னு கிம் இப்னு உபை இப்னு அவ இப்னு நாஷித் இப்னு ஹஜா இப்னு பல்தாஸ் இப்னு யத்தூல் இப்னு தாபிக் இப்னு ஜாஹிம் இப்னு நாஹிஷ் இப்னு மாகி இப்னு அயில் இப்னு அப்கர் இப்னு முபைத் இப்னு துா இப்னு ஹம்தான் இபுனு சன்பர் இப்னு யசரி இப்னு யஹ்ஜன் இப்னு யல்ஹன் இப்னு அர் அவா இப்னு அயில் இப்ப தைஷான் இப்ப ஐசீர் இப்ப அஃப்னாத் இப்ப ஹைஷாம் இப்போ முக்சீர் இப்ப நாஹீஸ் இப்போ ஜாரீஹ் இப்ப சமி இப்ப மஜி இப்பவுலா இப்பனு அராம் இப்ப கைதார் இப்போ இஸ்மாயில் இப்ப இப்ராஹீம் ஆதாரம் தபக்காத் இப்போ சாத் மூன்றாம் பிரிவு இது இப்ராஹிம் அலை அவர்களுக்கு மேல் அவர்களின் தந்தை தாரக் அவரது பெயர் ஆஜர் இப்ப நாகூர் இப்பனு ஷாருக் இப்பனு ராவு இப்பாலக் இப்ப ஆபிர் இப்ப ஷாலக் இப்ப அர்ஃபக்ஷத் இப்ப சாம் இப்ப நூஹ் அலஹி சலாத் வஸ்லாம் இப்போ லாமக் இப்போ மத்தவு ஷாலக் இப்னு அக்னூக் இவர்கள் தான் இதலாம் என்றும் சொல்லப்படுகிறது இப்போ யர்த் இப்னு மஹ்லாயில் இப்போ கைனான் இப்ப அனூஷ் இப்னு ஷீஸ் இப்னு ஆதம்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 அதாவது இன்றைய காசா எனும்மிடத்தில் மரணமடைந்தார் சல்மா கிபி நானூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அப்துல் முத்தலிவை பெற்றெடுத்தார் குழந்தையின் தலையில் நரை இருந்ததால் ஷைபா நரைத்தவர் என பெயரிட்டனர் ஆதாரம் இப்னுஹிஷாம் அக்குழந்தையை சல்மா மதினாவிலிருந்த தனது தந்தையின் வீட்டிலேயே வளர்த்து வந்ததால் மக்காவிலிருந்த ஹாஷிமின் குடும்பத்தினர் எவரும் அவரது மகன் அப்துல் முத்தலிபை பற்றி தெரிந்திருக்கவில்லை அதாவது ஷைவாவை பற்றி தெரிந்திருக்கவில்லை ஹாஷிமுக்கு அப்துல் முத்தலிப்பை தவிர அசத் அபு சைஃபி நல்லா என்ற மூன்று ஆண் மக்களும் ஷிஃபா காலிதா லயீஃபா ரொக்கையா ஜன்னா என்ற ஐந்து பெண் மக்களும் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அடுத்து அப்துல் முத்தலிப் ஹாஷிமிடிருந்த பொறுப்புகளான ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும்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 என்று கூறிய பின்னரே அழைத்துச் செல்ல அனுமதி அளித்தார் முத்தலீப் தனது ஒட்டகையில் ஷைபாவை அமர்த்தி மக்காவிற்கு அழைத்து வந்தார் இக்காட்சியை கண்ட மக்காவாசிகள் ஷைபாவை பார்த்து இவர் அப்துல் முத்தலீப் முத்தலீபின் அடிமை என்றனர் அதற்கு முத்தலீப் கோபத்துடன் உங்களுக்கு நாசமுண்டாகட்டும் இவர் எனது சகோதரர் ஹாஷிமின் மகனார் என்றார் மக்காவில் முதன் முதலாக மக்கள் அழைத்த அப்துல் முத்தலீப் என்ற அந்த பெயரிலேயே ஷைபா பிரபலமானார்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 உடனே அவரது மாமாவான அபு சஹாத் இப்னு அதி என்பது வீரர்களுடன் புறப்பட்டு அக்காவிலு அப்தஹ் எனும் இடத்தில் தங்கினார் அப்துல் முத்தலிப் அவரிடம் சென்று நீங்கள் எனது வீட்டில் தங்குங்கள் என வேண்டி அவர் அல்லாஹின் மீது ஆணையாக நான் நௌஃபலை சந்திக்காமல் வரமாட்டேன் என கூறிவிட்டார் அதன் பிறகு நௌஃபலிடம் அபு சாது வந்தார் அவர் ஹஜருல் அஸ்வத் அருகே சில குறைஷி பெரியவர்களுடன் அமர்ந்திருந்தார் அபு சாத் வாளை உருவிய நிலையில் இந்த இல்லத்தின் இறைவன் மீது ஆணையாக நீர் எனது சகோதரியின் மகனுடைய உடைமைகளை திருப்பி அளிக்கவில்லையென்றால் இந்த வாளை உமது உடலுக்குள் பாய்ச்சி விடுவேன் என்று கோபக்கணலுடன் கூறினார் நௌஃபல் சரி கொடுத்து விடுகிறேன் என்று கூறி அங்கிருந்து குறைஷி பெரியவர்களைச் சாட்சிகளாக்கினார் அதன் பின்னரே அபு சாத் அப்துல் முத்தலிவின் வீடு சென்று மூன்று நாட்கள் தங்கி பின்னர் உம்ராவை முடித்து மதினா திரும்பினார் இந்த நிலையில்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 ரெண்டு முக்கிய நிகழ்வுகளைச் சந்தித்தார் ஜம்ஜம் கிணறு முதலாம் நிகழ்வு அப்துல் முத்தலீப்புக்கு கனவில் ஜம் ஜம் இடம் காண்பிக்கப்பட்டு அதை தோண்டுமாறு உத்தரவிடப்பட்டது அதை தோண்டியபோது ஜுருகும் கோத்திரத்தினர் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது போட்டு மூடியிருந்த வாள்களும் கவசச் சட்டைகளும் தங்கத்தாலான இரு சிலைகளும் கிட்டின அப்துல் முத்தலீப் வாள்களை உருக்கி காபாவின் கதவாக ஆக்கினார்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 அதன் காரணமாக அவனது ஒவ்வொரு விரலும் கழன்று விழ ஆரம்பித்தன அவன் சனாவை அடைந்தபோது ஒரு குருவி குஞ்சை போன்று சுருங்கிவிட்டான் பிறகு அவனது மார்பு பகுதியிலிருந்து இருதயம் வெளியாகி துடிதுடித்து செத்தான் அப்ரஹா காபாவை தகர்க்க வந்தபோது மக்காவில் வசித்த குரஷியர்கள் அனைவரும் அந்த படைகளை எதிர்க்க அஞ்சி மலை உச்சிகளிலும் கணவாய்களிலும் சென்று பதுங்கிக் கொண்டார்கள்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 அவரை அல்லாகவே யானைப்படையை முறியடித்தது போல் அழித்து விடுவான் அப்துல் முத்தலிபுக்கு பத்து ஆண் பிள்ளைகள் இருந்தனர் அவர்கள் ஒன்று ஹாரிஸ் ரெண்டு ஜுபைர் மூன்று அபு தாலிப் நான்கு அப்துல்லா ஐந்து ஹம்சா ஆறு அபுலஹப் ஏழு கைதாக் எட்டு முக்கவ்விம் ஒன்பது லிரார் பத்து அப்பாஸ் அப்துல் முத்தலிபுக்கு ஆறு பெண் பிள்ளைகளும் இருந்தனர் அவர்கள்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 பிள்ளைகள் அனைவரும் அதை ஒப்பு கொண்டனர் அவர்களில் எவரை பலியிடுவது என்பது பற்றி சீட்டு குலுக்கி பார்த்தபோது அதில் அப்துல்லாவின் பெயர்தான் வந்தது அவர் தனது நேசமிகு மகன் என்பதால் அப்துல் முத்தலிப் அல்லாகுவே அப்துல்லாவை அறுக்கவா அவருக்கு பதிலாக நூறு ஒட்டகங்களை அறுக்கவா என்று கேட்டு அவ்வாறே எழுதி குலுக்கி போட்டு எடுத்ததில் நூறு ஒட்டகை என எழுதப்பட்ட சீட்டு வெளியானது சிலருடைய கூற்று என்னவென்றால் அப்துல் முத்தலீப் அம்புகளில் தனது பிள்ளைகளின் பெயர்களை எழுதி ஹுபுல் சிலையின் தலைமை பூசாரியிடம் கொடுத்தார் அவர் குலுக்கி அம்புகளில் அப்துல்லாவின் பெயர் எழுதப்பட்டிருந்தது உடனே அப்துல் முத்தலீப் அப்துல்லாவை பலியிட காபாவுக்கு அழைத்து சென்றார் அவரை குரேஷியர்கள் தடுத்தார்கள் குறிப்பாக மக்சூம் கிளையைச் சேர்ந்த அப்துல்லாவின் தாய் மாமன்களும் அப்துல்லாவின் சகோதரர் அபு தாலிவும் தடுத்தார்கள் அப்துல் முத்தலீப் அவர்களிடம்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 அப்போது அவரது வயது இருபத்தைந்தாக இருந்தது அவரின் மரணம் நபி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் பிறப்புக்கு முன்பே நிகழ்ந்து விட்டது இதுவே பெரும்பாலான வரலாற்றாசிரியர்களின் கருத்தாகும் மற்றும் சிலர் நபி சொல்லுல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் பிறந்து குறைந்தது ரெண்டு மாதங்களுக்கு பின் அப்துல்லா இறந்தார் என்று கூறுகிறார்கள் அவரது மரணச் செய்தியை கேள்விப்பட்ட ஆமினா கல்லும் கசிந்துருகும் ஒரு இரங்கற் பாவைப் பாடினார்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 அவர் மிகுந்த இரக்க சிந்தையுள்ள வாரி வழங்கும் வள்ளலாகத் திகழ்ந்தார் ஆதாரம் தபக்காத் இபாத் ஐந்து ஒட்டகங்கள் சிறிய ஆட்டு மந்தை மற்றும் உம்மு ஐமன் என்ற புனைப்பெயருடைய பரக்கா என்ற நீக்ரோ அடிமை பெண் ஆகியவற்றையே தனது குடும்பத்தாருக்கு அப்துல்லா விட்டு சென்றார் நபி சொல்லுல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை வளர்ப்பதில் இந்த நீக்ரோ பெண்மணியும் பங்கு கொண்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆதாரம் சஹீ முஸ்லீம் அடுத்தது பிறப்பு மற்றும் நபித்துவத்துக்கு முந்திய நாற்பது ஆண்டுகள் நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய பிறப்பு அகிலத்தின் அருட்கொடை இறை தூதர்களின் தலைவர் மக்காவில் பனு ஹாஷிம் பல்லத்தாக்கில் ரபியூல் அவ்வள் மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை கிபி ஐநூற்று எழுபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் இருபது அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில் பிறந்தார்கள் அது யானைச் சம்பவம் நடைபெற்ற முதலாவது ஆண்டு மேலும் அனுஷேர்வான் என்ற கிஸ்ராவின் ஆட்சி முடிவுக்கு வந்த நாற்பதாம் ஆண்டு இக்கருத்தையே அறிஞர் முகம்மது சுலைமான் உறுதிப்படுத்துகிறார் ஆதாரம் ரஹமத்துல்லில அலமீன் இங்கு மக்களிடையே பரப்பப்பட்டிருக்கிற தவறான தகவல்கள் சிலவற்றை பற்றி குறிப்பிட விரும்புகிறோம் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிறந்தபோது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 அப்போது சுவைபியாவுக்கு மஸ்ரூஹ் எனும் ஆண் குழந்தை பிறந்திருந்தது நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு முன் ஹம்சா அவர்களுக்கும் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு பிறகு அபு சலமா இப்னு அப்துல் அசதுக்கும் அவர்தான் பாலூட்டியுள்ளார் ஆதாரம் சஹீஹுல் புகாரி அடுத்து சாது கிலையாரிடம் அந்த காலத்தில் நகர்ப்புற அரபிகள்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 நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை தூக்கி வளர்த்தவராவார் நபி சொல்லுல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் பெரிய தந்தையான ஹாரிஸின் மகன் அபு சுஃபியானும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் பால்குடி சகோதரர் ஆவார் நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் சிறிய தந்தையான ஹம்சா அவர்களும் சாது குடும்பத்தாரிடம் பாலூட்டுவதற்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தார் ஹம்சாவின் பால்குடி தாய் ஒருநாள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கும் பால் ஊட்டினார் இதனால் ஹம்சா அவர்களும் நபி சொல்லல்லா அலிக் வசல்லம் அவர்களும் சாது குடும்பத்தைச் சேர்ந்த செவிலி தாய் மற்றும் சுவைபியா ஆகிய இருவர் மூலம் பால்குடி சகோதரர்களாக இருந்தார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாது பால்குடி காலங்களில் ஹலீமா நபி சொல்லலாஹ் அலிக் வசல்லம் அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார் அதை அவரே சொல்ல கேட்போம்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 எனது பெண் கழுதையில் அந்த குழந்தையையும் அமர்த்தி கொண்டேன் எனது பெண் கழுதை என்னுடன் வந்த குழுவினர் அனைவரின் கழுதைகளையும் முந்திக் கொண்டு சென்றது அந்த பெண்கள் என்னை நோக்கி அபு துவைப்பின் மகளே உனக்கு என்ன நேர்ந்தது எங்களுடன் மெதுவாகச் செல் நீ வரும்போது வாகனித்து வந்த கழுதைதானா இது என்றனர் நான் அல்லாஹ் மீது சத்தியமாக அதுதான் இது என்றேன் அவர்கள் நிச்சயமாக என்னவோ நேர்ந்து விட்டது என்றனர்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 ரெண்டு வயதில் ஏனைய குழந்தைகளை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் அந்த குழந்தை வளர்ந்திருந்தது அவரிடமிருந்து ஏராளமாக நன்மைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்ததால் அவரை எங்களுடன் தங்க வைத்து கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டோம் எனினும் தவணை முடிந்து விட்டதால் தாயாரிடம் அழைத்து சென்றோம் தாயாரிடம்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 சில மாதங்களுக்கு பின் அவர்களது நெஞ்சு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதென இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹ் அலஹி கூறுகிறார் மற்ற வரலாற்றாசிரியர்கள் நபி சொல்லல்லாஹ் அலேஹ் வசல்லாம் அவர்களின் நான்காவது வயதில்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பர் அந்த நிகழ்ச்சி குறித்து அனசுருல்லாக அன்கு கூறுகிறார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது வானவர் ஜிப்ரில் அலஹி சொல்லாத்து வசலாம் அவர்கள் வருகை தந்து நபி சுல்லாஹ் அலி வசலம் அவர்களை மயக்கமுறை செய்து நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியே எடுத்தார் அதில் ஒட்டியிருந்த ஒரு துண்டை அகற்றிவிட்டு இது உம்மிடம் இருந்த ஷைத்தானின் பங்காகும் என்று கூறி தங்கத்தட்டில் இதயத்தை வைத்து அதில் ஜம்ஜம் தண்ணீரை ஊற்றி கழுவினார் பிறகு அந்த இதயப் பகுதிகளை ஒன்றிணைத்து நெஞ்சினுள் திரும்ப பதித்து விட்டார் இதை கண்ட சிறுவர்கள் ஹலிமாவிடம் ஓடோடி வந்து முகம்மது கொலை செய்யப்பட்டார் என்றனர் நபி சொல்லுல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களை நோக்கி அனைவரும் விரைந்தார்கள் அவர் நிறம் மாறி காட்சியளித்தார் அனசரது அல்லாஹூ அன்பு கூறுகிறார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் நெஞ்சில் தைக்கப்பட்டதற்கான அடையாளத்தை நான் கண்டேன் ஆதாரம் சஹீ முஸ்லீம் பாசமிகு தாயாரிடம் இந்த நிகழ்ச்சியால் அதிர்ந்து ஹலீமா நபி சொல்லுல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களை அவரது தாயாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள்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 அவர் வரும் வரை அவரது பிள்ளைகள் அந்த விரிப்பை சுற்றி அமர்ந்திருப்பார்கள் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக எவரும் அதில் அமரமாட்டார்கள் சிறுவரான நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அங்கு வந்து விரிப்பில் அமர்வார்கள் அவரை அதிலிருந்து அப்துல் முத்தலிவின் பிள்ளைகள் அகற்றிவிட முயல்வார்கள் இதை அப்துல் முத்தலிப் பார்த்து விட்டால் அருமை பேரரை விட்டுவிடுங்கள் அல்லாவின் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று கூறி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 நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிரியமான பெரிய தந்தையிடம் சகோதரரின் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபுதாலிப் மிகச் முறையில் நிறைவேற்றினார் தனது பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக்கொண்டார் அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார் நபி சொல்லுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டார் இதன் விவரங்களை உரிய இடங்களில் பார்ப்போம் மா நபிக்காக மழை ஜல் ஹுமா இப்னு உர்ஃபுதா கூறுகிறார் கடும் பஞ்ச நான் மக்கா சென்றேன் கணவாய்கள் வறண்டு விட்டன பிள்ளைக்குட்டிகள் வாடுகின்றனர் வாருங்கள் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குறைஷியர்கள் அபு தாலிவிடம் அவர் வெளியேறி வந்தார் அவருடன் மேகம் மறைக்காத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார் மேலும் சிறுவர்கள் பலர் அபுதாலிஃபை சுற்றிலும் இருந்தனர் அபுத்தாலிப் அந்த சிறுவரை தூக்கி அவரின் முதுகை சேர்த்து வைத்து பிரார்த்தித்தார் அபுத்தாலிபின் தோல் புஜத்தை அந்த சிறுவர் பற்றி கொண்டார் மேகமற்று கிடந்த வானத்தில் அங்கும் இங்கும் இருந்து மேகங்கள் ஒன்று திரண்டன பெரும் மழையால் கணவாய்களில் வெள்ளம் கரைபுரண்டோடியது மக்கா நகரும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையாக மாறின இதை சுட்டி காட்டும் விதமாக அபுத்தாலிப் கூறினார் அவர் அழகர் அவரை முன் நிறுத்தி நாங்கள் மழை வேண்டுவோம் அவர் அனாதைகளின் அரண் அல்லவோ கைம் வெண்களின் காவலர் அல்லவோ ஆதாரம் மஜ்மு இது துறவி பஹீரா நபி சொல்லுல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு பனிரெண்டு வயதாகும் போது அபுதாலி வியாபாரத்திற்காக ஷாம் தேசம் சென்றார் அப்போது நபி அவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்றார் அவர்கள் ஷாம் நாட்டின் புஸ்ரா நகரை வந்தடைந்தனர் அங்கு பகீரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தார் அவரது பெயர் ஜர்ஜீஸ் என்று சொல்லப்படுகிறது அவர் எங்கும் வெளியில் செல்ல மாட்டார் எனினும் இந்த வியாபார கூட்டம் புஸ்ராஜ் சென்றதும் அவர்களைச் சந்திக்க வந்தார் வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து சிறுவரான நபி சொல்லல்லாஹ் அலைகி வசல்லும் அவர்களின் கரத்தை பற்றிக்கொண்டு இதோ உலகத்தாரின் தலைவர் இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர் இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்புவான்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 பிறகு அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்தார் இந்த சிறுவரை ஷாமுக்கு அழைத்துச் சென்றால் அங்குள்ள ரோமர்கள் மற்றும் யூதர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவே இவரை இங்கிருந்தே மக்கா திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று பஹீரா அபு தாலிப்பிடம் கூறினார் அதற்கிணங்க அபு நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார் ஆதாரங்கள் சுனனு திருமிதி தபரி முசன்னப் அபி ஷைபா இப்னு ஹிஷாம் பை அடுத்து நபி நபிசல்லுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் இருபதாவது வயதில் உக்கால் சந்தையில் குறைச்சியரும் கினானாவும் கைஸ் ஐலான் குலத்தவருடன் சண்டையிட்டனர் அதற்கு ஹர்புல் ஃபிஜார் என்று சொல்லப்படும் அதன் காரணமாவது கினானாவை சேர்ந்த பர்லால் என்பவன் கைஸ் ஐலானைச் சேர்ந்த மூன்று நபர்களை கடத்தி கொலை செய்து விட்டான் செய்தி உக்கால் சந்தையில் பரவியது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 அந்த அதிக எண்ணிக்கைக்கு மட்டும் நஷ்டஈடு தர வேண்டுமென்று ஒப்பந்தம் செய்து சமாதானமாயினர் இந்த போர் புனித மாதத்தில் ஏற்பட்டு அதன் கண்ணியத்தை குலைத்து விட்டதால் அதற்கு என பெயரிட்டனர் நபி சொதுல்லாம் அலி வசலம் அவர்கள் இதில் கலந்து கொண்டு தந்தையின் சகோதரர்களுக்கு அம்பெடுத்து கொடுக்கும் பணியை செய்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் சிறப்பு ஒப்பந்தம் மேற்கூறப்பட்ட போருக்கு பின் சங்கைமிக்க மாதமான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 ஜுபைது கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது வணிக பொருட்களுடன் மக்கா வந்தார் சஹ்மாவைச் சேர்ந்த ஆசிப்னு வாயில் அவரிடமிருந்து சரக்குகளை வாங்கி கொண்டு அதற்கான விலையை கொடுக்க மறுத்துவிட்டார் பறிகொடுத்தவர் தனது நேச கோத்திரங்களாகிய அப்துத்தார் மக்சூம் சஹ் ஆகியோரிடம் சென்று உதவி கேட்டபோது எவரும் அவரது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை உடனே அவர் அபு குபைஸ் மலையில் ஏறிக்கொண்டு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதத்தை உரத்த குரலில் கவிதையாக கூறினார் அதை கேட்ட ஜிபைர் இப்னு அப்துல் முத்தலிப் ஏன் இவ்வாறு இவர் கைவிடப்பட்டார் என வினவினார்கள் அப்போதுதான் கோத்திரத்தார் இணைந்து இச்சிறப்பு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார்கள் அதன் பின் அனைவரும் ஆசி இப்னு வாயிலிடமிருந்து அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவரது உரிமையை பெற்றுத்தந்தார்கள் ஆதாரம் தபகாத் இப்னு சாத் நபி சொல்லுல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களுடைய உழைக்கும் காலம் நபி சொல்லுள்ளாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட எதையும் செய்து வரவில்லை எனினும் சாது ஆட்டு மந்தையை மேய்த்ததாக பல அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது அவ்வாறே மக்காவாசிகளின் ஆடுகளையும் மேய்த்து கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு சாஹிப் இப்னு அபு சாஹிப் அல் மக்சூமி என்பவருடன் இணைந்து வணிகம் செய்ய தொடங்கினார்கள் அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிகச்சிறந்த தொழில் நண்பராக நபி சொல்லுல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று அவர் நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் வந்தார் என் சகோதரரே என் தொழில் நண்பரே என கூறி அவரை நபி சொல்லா அலை வசல்லம் அவர்கள் வரவேற்றார்கள் ஆதாரம் சுனன் அபுதாவுத் இப்னு மாஜா முஸ்னத் அஹ்மது நபி சல்லுல்லாஹ் அலெகி வசூலம் அவர்கள் இருபத்தி ஐந்தாவது வயதில் ஹதீஜா அவர்களின் வணிக பொருட்களுடன் ஷாம் சென்றார்கள் இதுவற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹ் அலீகி கூறுகிறார் ஹதீஜா பின் குவைலித் சிறப்பும் வளமும் மிக்க பெண்மணியாக திகழ்ந்தார் தனது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் இலாபத்தின் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருவார்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 அதனை மறுத்து வந்த ஹதீஜா தனக்கு ஏற்ற கணவர் முஹம்மது சொல்லுள்ளாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள்தான் என முடிவெடுத்தார் தனது எண்ணத்தை தோழி நஃபீஸா பின் து இடத்தில் தெரிவித்தார் நஃபீஸா நபி சொல்லுள்ளாஹு அலிக் வசல்லம் அவர்களிடம் ஹதீஜாவின் விருப்பத்தை கூற நபி சொல்லுள்ளாஹு அலிக் வசல்லம் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள் நபி சொல்லுள்ளாஹு அலிக் வசல்லம் அவர்கள் தனது தந்தையின் சகோதரர்களிடம் இதுபற்றி கூறினார்கள் அவர்கள் கதீஜாவின் தந்தையுடைய சகோதரரிடம் பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள் ஷாமிலிருந்து திரும்பிய மூன்றாம் மாதத்தில் அந்த இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது அதில் ஹாஷிம் கிளையாரும் முழர்கோத்திரத்தின் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் நபி சொல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் இருபது மாடுகளை மகராக கொடுத்தார்கள் அப்போது கதீஜா ரோதியல்லாஹன் அவர்களுக்கு வயது நாற்பது நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் வயதோ இருபத்தி ஐந்து அவர் அறிவாலும் செல்வத்தாலும் குடும்பத்தாலும் மிகச்சிறந்த பெண்மணியாக விளங்கினார் நபி சொல்லல்லா அலிக் வசல்லம் அவர்களுக்கு இவரே முதல் மனைவி இவர் மரணித்த பின்பே நபி சொல்லலாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் வேறு பெண்களை மனமுடித்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் பிள்ளைகளில் இப்ராஹீமை தவிர அனைவரும் அன்னை ஹதீஜாவுக்கு பிறந்தவர்கள்தான் முதல் குழந்தை காசிம்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 மற்ற மூவரும் நபி சல்லுள்ளாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் காலத்திலேயே மரணமடைந்து விட்டனர் நபி சல்லுள்ளாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின் ஆறு மாதம் கழித்து ஃபாத்திமா அலுல்லாஹ் ஹன்ஹா மரணமடைந்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஃபத்து உல் பாரி காபாவை நபி சொல்லுள்ளாஹு அலிக் வசல்லம் அவர்களின் நடுவர் நபி சொல்லுள்ளாஹூ அலிகு வசல்லம் அவர்களின் முப்பத்தி வயதில் குரேஷியர்கள் காபாவை புதுப்பித்தார்கள் காபா ஒரு ஆள் உயரத்திற்கு பாறைகளால் கட்டப்பட்டிருந்தது அது இஸ்மாயில் அலேசலாத் ஒசலாம் அவர்களின் காலத்திலிருந்தே மேல்முகடு இன்றி ஒன்பது முழம் கொண்டதாக இருந்தது அதன் சுவரும் கட்டடங்களும் சிதிலமடைந்து இருந்தன இந்த நிலையில் காபாவினுள்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 அப்போது அபு உமையா இப்னு மொக்கீரா மக்ஜூமி அந்த மக்களிடம் இந்த புனித பள்ளிவாசலில் முதன் முதலாக நுழைபவரை நடுவராக்கி அவரது ஆலோசனையை ஒப்புக்கொள்ளுங்கள் என கூறினார் இக்கருத்தை அனைவரும் மனமாற ஏற்றனர் அவர்கள் ஆவலுடன் காத்திருக்க நபி சொல்லுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களே முதலாம் அவராக நுழைந்தார்கள் அவர்களை கண்ட அந்த மக்கள் இதோ முகம்மது வந்து இவர்தான் நம்பிக்கைக்கு உரியவர் இவரை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றனர் நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுக்கு அருகில் வந்தவுடன் விவரத்தை கூறினர் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு விரிப்பை வரவழைத்து அதன் நடுவே ஹஜருல் ஹஸ்வத்தை வைத்தார்கள் பிறகு சச்சரவிட்டு கொண்டிருந்த கோத்திரத்தாரின் தலைவர்களை அழைத்து விரிப்பின் ஓரங்களை பிடித்து தூக்குமாறு கூற அதை அவர்கள் தூக்கினர் காபாவிற்கு அருகில் கொண்டு வந்தவுடன்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 காபாவின் வாசல் உள்ள பகுதியும் அதன் பின்பகுதியும் பனிரெண்டு மீட்டர்கள் அகலமாகும் காபாவின் வாசல் தரையிலிருந்து 2 மீட்டர்கள் உயரத்தில் இருக்கிறது காபாவின் அஸ்திவாரத்தை சுற்றி சிறிய முட்டுச்சுவர் கட்டப்பட்டது அதன் உயரம் இருபத்தைந்து சென்டிமீட்டர்களாகும் அதன் அகலம் 30 சென்டிமீட்டர்கள் இதற்கு ஷாதர்வான் என்று சொல்லப்படும் இதுவும் காபாவைச் சேர்ந்த பகுதிதான் எனினும் குரசியர்கள் அதை தவிர்த்து உள்ளடக்கி கட்டிவிட்டனர் ஆதாரங்கள் தபரி இப்னு ஹிஷாம் நபித்துவத்திற்கு முன் ஒரு பார்வை நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா மக்களிடம் உள்ள நல்ல பண்புகள் அனைத்தையும் தனக்குள் ஒருங்கே அமைய பெற்றிருந்தார்கள் நேரிய சிந்தனை ஆழ்ந்த பார்வை நுண்ணறிவு அனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருந்தார்கள்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 அவர்களை விட்டும் தனித்து விடுவார்கள் நபி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் மது அருந்தியதில்லை சிலைகளுக்கு பலியிடப்பட்டதை உண்டதில்லை சிலைகளுக்கான விழாக்களில் கலந்து கொண்டதில்லை சிலைகளை முற்றிலுமாக வெறுத்தார்கள் லாத் உஸாவை கொண்டு சத்தியம் செய்வதை சகித்து இறைவனின் பாதுகாப்பு அவர்களை சூழ்ந்திருந்தது உலக இன்பங்களின் மீது ஆசை தோன்றும் போதும் தவறான அறியாமை கால பழக்க வழக்கங்களின் மீது ஆவல் ஏற்படும் போதும்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 எனது தோழரிடம் நான் சென்றபோது அவர் என்ன நடந்தது என விசாரிக்க நடந்ததை கூறினேன் அதற்கு பிறகு நான் எந்த ஒரு தீய செயலையும் செய்ய எண்ணியதே இல்லை ஆதாரம் முஸ்தது ரகுல் ஹாக்கிம் ஜாபீர் இப்ன அப்துல்லாஹ் ரதி அல்லாஹு அன்பு அறிவிக்கிறார்கள் காபாவை புதுப்பிக்கும் பணியின் போது நபி சல்லல்லாஹ் அலிஹஹ் வசல்லம் அவர்களும் அப்பாஸும் கல்லை எடுத்து பணியை செய்தார்கள் அப்போது அப்பாஸ் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் உங்களது கீழாடையை கழற்றி புஜத்தில் வைத்து கொண்டால் கற்கள் அழுத்தாமல் இருக்கும் என்று கூறினார் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தனது ஆடையை கழற்றி புஜத்தில் வைத்தவுடன் கண்கள் மேலே சொருக மயக்கமடைந்து விட்டார்கள் பிறகு அவர்கள் தெளிவடைந்து எனது கீழாடை எனது கீழாடை என்று கூற நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு அப்பாஸ் ஆடையை உடுத்திவிட்டார்கள் அதற்கு பின் அவர்களது மறைவிடத்தை எவரும் பார்த்ததில்லை ஆதாரம் சஹிகுல் புகாரி நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தங்களது கூட்டத்தாரிலேயே மிக இனியகுணம் உயர் பண்பு சிறந்த ஒழுக்கம் மனிதாபிமானம் உடையவர்களாகவும் மேலும் மென்மையானவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவும் அமானிதம்பேணி வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவராகவும் இருந்தார்கள் இந்த உயர் பண்புகளைக் கண்ட அவர்களது சமூகத்தார்கள் அவர்களை அல் அமீன் நம்பிக்கையாளர் என்று அழைத்தனர் அவர்கள் பிறர் சிரமங்களை தானே தாங்கிக் இல்லாதோருக்கும் எளியோருக்கும் கொடுப்பார்கள் விருந்தினரை உபசரிப்பார்கள் சிரமத்தில் தவிப்பவர்களுக்கு உதவுவார்கள் இவ்வாறுதான் அன்னை ஹதீஜா ரோதி அல்லாஹன் ஹா நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி